வணக்கம் நேயர்களே நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் இன்று மே மாதம் முப்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு பிரான்ஸ் நாட்டுக்காக போராடிய வயது பிரெஞ்சு வீராங்கனையான ஜானாவ் ஆர்க் அவர்கள் ரோவன் என்ற இடத்தில் ஆங்கிலேயர்களை பெரும்பான்மையாக கொண்ட நீதிமன்றத்தினால் உயிருடன் தீ வைக்கப்பட்டு மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி ஆண்டு டின்னான் அண்ட் டொபேகோவிற்கு முதல் தொகுதி இந்தியர்கள் வந்திருங்கினர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நியூயார்க் நகரில் புரூக்லின் பாலம் இடிந்து விழப்போவதாக எழுந்த வதந்தியை அடுத்து இடம்பெற்ற நெரிசலில் சிக்கி பனிரெண்டு பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லண்டன் உடன்பாடு எட்டப்பட்டது பால்கன் போர் முடிவுக்கு வந்தது அல்பேனியா தனி நாடாக உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஆயிரம் பிரிட்டிஷ் போர் விமானங்கள் ஜெர்மனியின் கொலோன் நகரில்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 காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு செவ்வாய்க்கோளின் எழுபது படம் பிடிப்பதற்காகவும் அதன் வளிமண்டலத்தை ஆராயவும் மறைனர் ஒன்பது விண்கலம் செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐரோப்பிய விண்வெளி அமைப்பு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி தொடங்கப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆண்டு ஜார்ஜ் வான் ஜெர்மன் கணிதவியலாளர் மற்றும் வானியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி பதினான்காம் ஆண்டு மிகேல் பகூன் ரஷ்ய மெய்யலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வை ராவ் தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குநர் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுந்தர ராமசாமி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அலெக்சி இலையனோ சோவியத் ரஷ்யாவின் விண்வெளி வீரர் ஆயிரத்தி ஆண்டு வி இந்திய அரசியல்வாதி புதுச்சேரி ஒன்றிய பகுதியின் முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாரிசா மேயர் அமெரிக்க கணினி அறிவியலாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி நானூற்றி ஆண்டு ஜான் ஆப் ஆர் பிரான்ஸ் பெண் புனிதர் ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு கிறிஸ்டவர் மார்லவ் ஆங்கிலேய இயக்கவிஞர் ஆயிரத்தி ஆறுநூத்தி ஆண்டு குரு அர்ஜூன் சீக்கிய குரு ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு பீட்டர் பவுல் ரூபென்ஸ் ஜெர்மன் பெல்ஜிய ஓவியர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிரான்சிய மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வில்பர்ட் ரைட் அமெரிக்க விமானி மற்றும் தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பாம்பன் சுவாமிகள் தமிழக புலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இக்கோ பெல்கோவிச் ரஷ்ய வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு என்ிய தொழிற்சங்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போரிஸ் பாஸ்ரோ நோபல் பரிசு பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மோகன் குமாரமங்கலம் தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜெயலத் ஜெயவர்த்தனை இலங்கை அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் கினிநாதன் டபைக்கோவில் இந்தியர்கள் வருகை நாள் நிக்கர குவா நாட்டில் அந்நையர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை